ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்துவம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரமுங்கிற தலைப்பில் சில முக்கியமான தர்மங்களை பார்த்துன்னு வரும் யஜுர்வேதத்தில் ஆரண்யத்தில் இந்த நியமங்கள் சொல்லப்படுறது என்ன சொல்கிறதுன்னா மழை பெய்கிற பொழுது ஓடப்படாது அதே போல் ஜலத்தில் மலமூற்ற விசர்ஜனங்கள் செய்யப்படாது வாய் கொப்பளிக்கிறது எச்சல் துப்புறது இவைகளை நதிகளில் ஓடுற நதிகள்லேயோ செய்யப்படாது அதே போல் வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் செய்யப்படாது தாமரை இலை தங்கம் இவைகளை காலால் உதைக்கிறதோ மெதிக்கிறதோ அதன் மேலே ஏறி நிற்கிறதோ செய்யப்படாது அப்படின்னு வரிசையாக இவைகளுக்கெல்லாம் நியமங்கள்னு பேர் அதில் மேற்கொண்டு என்ன சொல்கிறதுன்னா நகோர் மஸ்யா ஜல ஜலச்சரமான பிராணிகள் எதையும் சாப்பிடப்படாது அப்படின்னு வேதம் சொல்கிறது ஆமை மீன் இவைகள்லாம் சாப்பிடக்கூடிய வஸ்து இல்லை சாப்பிடப்படாது நோதகஸ்யா ஹாதுக்கானியேன மோதக்கான பவந்தீ நோதகஸ்யா ஹாதுக்கானி ஏன மோதக்கானி பவந்தி அவைகள்லாம் சாப்பிடக்கூடிய வஸ்து இல்லை அவைகளெல்லாம் சாப்பிட்டால் வியாதி வரும் நோய்கள் வரும் ஏன்னா அவைகளெலாம் சாப்பிடக்கூடிய பொருள் இல்லை அவைகளெலாம் சாப்பிடக்கூடாது அகாது கா ஆஹா அவைகளெலாம் யார் இருக்காளோ அவெல்லாம் அவன் சாப்பிட்ற ஜலமே காப்பாற்றுறது அப்படின்னு வேதம் சொல்கிறது அகாது கா அவன் சாப்பிட்ற தீர்த்தமே அவனுக்கு வேண்டியதான சத்துக்களை தீர்த்தம் கொடுக்கறது வெறும் தீர்த்தம் மாத்திரம் சாப்பிட்டுருந்தாலே போகும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் அவ்வளோ ஔஷதங்கள் இருக்குது ஜலத்தில் அப்படி உள்ள பொருளை தான் நாம் ரொம்ப அசுத்தம் பண்ணுறோம் அலட்சியப்படுத்துகிறோம் சரியானபடி அதை உபயோகப்படுத்துகிறது இல்லை ஆகையினால்தான் ஜலம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படும்படியாக நேர்றது அப்படி இருக்கப்படாது அப்படின்னு வேதம் சொல்கிறது இதில் ஒரு கேள்வி வருது என்னென்னா இந்த கட்டுப்பாடுகள்லாம் ஆரம்பிக்கிற பொழுது வேதம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா தஸ்ய தத் விரதம் தஸ்யா ஆரம்பமானது இந்த நியமங்கள்லாம் அதாவது தஸ்யானா ஆருணகேத்துக்க அதாவது ஆருணகேத்துக்கம்னு ஒரு யாகம் இருக்குது அந்த யாகம் யார் பண்ணுறானோ அவனுக்கு இந்த நியமங்கள் அப்படின்னு வேதம் ஆரம்பிக்கிறது யார் அந்த ஆருணக்கேத்துக்க சயன்கிற யாகம் பண்ணுறானோ அவனுக்கு தானே இந்த நியமங்கள் இது எல்லோருக்கும் எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்குறான் இந்த நியமங்கள்லாம் எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆருணகேதுக்கயனங்கிற யாகம் பண்ணுற இடத்துல இந்த நியமங்கள் கட்டுப்பாடுகள் சொல்லப்படுறது அப்போது இந்த கட்டுப்பாடுகள்லாம் மேலும் வேதமே தசேன்னு ஆரம்பிக்கிறது யார் ஆருணகேதுக்கயனம் பண்ணுறானோ அவனுக்கு இந்த நியமங்கள் அப்படின்னு வேதம் ஆரம்பிக்கிறது அப்போது அவனுக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் எல்லோருக்கும் எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அதுக்கு வேதம் ரொம்ப அழகாக அதுக்கு பதில் சொல்கிறது என்ன சொல்கிறதுனா கர்மாங்கத்வன ஸ்மிருதி பிரதிஷித்தாபி இக பிரதிஷேதா ஸ்ரௌத்த பிராயஷித்தார்த்தா அப்படின்னு காட்டுறது அதாவது இது வந்து இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கணும்னா இப்போ முதலமைச்சராகவோ அல்லது அமைச்சராகவோ ஒருத்தன் பதவி ஏற்றுக்கிறான் அப்படின்னா பதவி பிரமாணம்னு ஒன்று செய்யறது பதவிப்பிரமாணம் பண்ணிப்பான் நான் நேர்மையாகவும் தவறான வழியில் போக மாட்டேன் எனவும் தேசத்தில் உள்ள ரகசியங்களெல்லாம் நான் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அந்த அமைச்சராக முதலமைச்சராக போகிறவன் உறுதி எடுத்துப்பான் இப்போது இந்த தேசத்தில் உள்ள ரகசியங்களெல்லாம் வெளியில் சொல்லப்படாது தவறான வழியில் நடக்கப்படாதுங்கிறது முதலமைச்சருக்கு மட்டுமா எல்லா ஜனங்களுக்குமே பொருந்துமா அப்படின்னா எல்லோருமே அப்படி தான் இருக்கணும் எல்லோருமே தவறான வழியில் போகப்படாது ரகசியங்களை தேசத்தில் உள்ள ரகசியங்களெல்லாம் வெளியில் சொல்லப்படாது தேசியமான பொருள்களெல்லாம் நாசம் பண்ணப்படாதுங்கிறது எல்லோருக்குமே பொருந்தும் அப்போ முதலமைச்சராக இருக்கிறவன் ஏன் அது மாதிரி பதவி எடுத்துக்கணும் அப்படின்னா பனிஷ்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்குது சாமானியமாக உள்ளவன் ஒருத்தன் தேசத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் வெளியில் சொல்கிறான்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு ஆனால் முதலமைச்சராக இருக்கிறவனோ ஒரு அமைச்சராக இருக்கிறவனோ தேசத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் வெளியில் தேசியமான வஸ்துக்கள் நாசம் பண்ணுறான் நேர்மையாக இல்லை அவன் அப்படின்னா அவனுக்கு தண்டனை ஜாஸ்தி என்ன தண்டனை அப்படின்னா திரும்பவும் அவனை ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ அமர்த்தப்படாது அவன் இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு காரியங்கள்லையும் ஈடுபடப்படாதுங்கிறது அவனுக்கு தண்டனை அப்படி தண்டனைகளில் வித்தியாசம் அதே போல் தான் வேதம் சொல்கிறது எல்லோ ஜனங்களுமே இந்த நியமங்களெல்லாம் கடைபிடிக்கணும் இந்த ஆருணக்கேத்துக்கச் செயனம்னு பண்ண யாகம் பண்ணுறவன் கட்டாயம் இதை கடைபிடிக்கணும் நான் தெரியாமல் செய்துட்டேன் அப்படின்னு நழிவுபடாது அப்படின்னு வேதம் சொல்கிறது அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு ஜாஸ்தி பிராயஷ்சித்தம் அவனுக்கு ஜாஸ்தி சாமானிய மனுஷன் இது போல தவறு பண்ணினால் பிராயஷ்சித்தம் குறைச்சல் அந்த யாகம் பண்ணினவன் தவறு பண்ணினால் தண்டனை ஜாஸ்தி பிராயஷ்சித்தம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்காகத்தான் இது இந்த இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது அப்படி இவ்வளோ நியமங்கள் இருக்குது அதாவது மழையில் ஓடப்படாது ஜலத்தில் மலமூற்ற விசர்ஜனம் செய்யப்படாது வாய் கொப்பளிக்கிறது இவைகளை ஜலத்தில் செய்யப்படாது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணப்படாது அதே போல் தாமரை இலை தங்கம் இவைகளெல்லாம் காலால் உதைக்கப்படாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான தர்மங்கள் இந்த அத்தனை தர்மங்களையும் காட்டுறதுக்கு பகவானுடைய அவதாரங்களில் அங்கங்கே சம்பவங்கள் இருக்குது நாம் இந்த பார்வையில் பார்த்தால் அந்த சம்பவங்கள்லாம் தெரியும் அப்படி கிருஷ்ணனுடைய ஜனனத்தில் பார்த்தால் தெரியும் கிருஷ்ண ஜனனத்தில் சின்ன குழந்த பிறந்திருக்கு அந்த கிருஷ்ணனை ஒரு கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறார் வசுதேவர் போகிற பொழுது ஓன்னு மழை பெய்யுறது மழை பெய்யறதேன்னு அவர் கூடையோடு ஒதுங்கினாரா ஒதுங்கல்ல மழையில் ஓடப்படாதுங்கிற தர்மத்தை அவர் கடைபிடிச்சாருங்க அந்த தர்மத்தை அவர் கடைபிடிச்சி ஒதுங்கல்ல ஓடலை அல்லது அவர் கிளம்புற போதே மழை இருந்ததா அப்படின்னா இல்லை கிளம்பி போயின்னு இருக்கிற பொழுது மழை ஆரம்பமாகிடுது அப்போது அவர் ஒதுங்கப்படாது மழையில் ஓடப்படாதுங்கிற தர்மத்தை அவர் கடைபிடிச்சிட்டு போனார் குழந்த அணையிறதேன்னு ஆதிசேஷன் வந்து கொடைப்பிடிச்சார் அப்படின்னு சரித்திரத்தில் பார்க்குறோம் கிருஷ்ண ஜன சரித்திரத்தில் அதான் நியாயமாக தர்மமான வழியில் ஒருத்தன் போறான் போனால் திரியஞ்சோப்பி சகாயதாம் பசு பக்ஷிகள்னால் சகாயம் பண்ணும் ஒருத்தன் நியாயமான வழியில் போனால் அதுதான் அந்த பாம்பு வந்து கொடை குழந்த நினைகிறதேன்னு கொடைப்பிடிச்சதுன்னு சரித்திரத்தில் பார்க்குறோம் அப்படி அவர் மழை பெஞ்சாலும் ஓடப்படாதுன்னு அவர் போனார் அவருக்கு ஆதிசேஷன் வந்து கொடைப்பிடிச்சார் அப்படி கிருஷ்ண ஜனனத்தில் நாம் பார்க்குறோம் அதுதான் ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுறார் என்ன சொல்கிறக்கார் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்